பாடம் முப்பத்தி தான் விரும்பிய தரமான பொருட்களை செலவு செய்தல் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நன்மை செய்தவர்களாக ஆகிவிட முடியாது மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளை நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் பூமியில் உங்களுக்கு நாம் தந்தவட்டிலிருந்தும் நல்லவற்றை செலவு செய்யுங்கள் அவற்றில் கெட்டதை நீங்கள் செலவு செய்ய விரும்பாதீர்கள் இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி வசனம்